நீதிமன்ற வரைக்கும் சொல்லியது அல்ல ஆண்மையை தவிர அது எப்படியாவது நீதிபதியை மாத்திரமாத்துறது முன்ஜாமீன் பெண் ஜாமீன் கல்யாண மாப்பிள்ளை என்ன பண்ண அது சத்தியம் அது ஆன்மகன் தெரிஞ்சுக்கணும் அது போல ஒரு பெண் தன்னை விரும்பாத பொழுது அந்த பெண்ணுடன் தொடர்பு கொள்வது ஆண்மை அல்ல ஆன்மை கிழக்கு தொழுகாப்பியம் ஒரு பெண் தன்னை விரும்பலன்னா உள்ளத்தால் அந்த பெண்ணோட தொடர்பு கொள்வதற்கு பாருங்க அது ஆண்மை அல்ல கோடைத்தம் எவனுக்கு தெரியுது தெரியாதான் கடத்தலும் கற்படித்தல் கடத்தல் கற்படித்தல் வந்தது எதனால தன் விரும்பாத ஒன்றோடு விரும்பாத ஒன்றை நீ விரும்புவதே உன்னுடைய ஆண்மைக்கு இழுக்குன்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படியே கடத்தலும் இன்று கற்படித்தலும் என்று இந்த பண்பாடெல்லாம் வளர வேணாமா சொல்ல பரநானூட்ல ஒரு அருமையான பாட்டாச்சு எதிர்த்து வென்று விடாமல் என்னுடைய மாலை குறைவதாக என்று வஞ்சனை செய்தான் தமிழர் பண்பாடு எங்க இருக்குது எங்கேயோ இருக்குது குட்டிக்கு போய் கிடக்கு சொல்லி தொலைச்சாதானு இதெல்லாம் நான் சொன்ன நாற்பது பேர் உங்ககிட்ட பையன் படிக்கலாம் எம்மியம் படிக்கலாம் அதுல நாலு ஆன்மாவுக்கு ஒரு ஆன்மா கடைசி வரைக்கும் வச்சுக்கும் அந்த ஒரு ஆன்மாவுக்குதான் விழா பாடுபடுறது சைபரத்தல்லுங்க சொன்னாரி ஐயா இன்னும் சொல்றான் பேரம்பே தி எடுத்து எல்லாம் ஓய்வு பெற்ற பிறகு கூட ஜாராஜா காலேஜ்ல ஏரு மதுரையில ராமச்சந்திர போச்சிருக்க ஐயா எனக்கு தெரியுதுங்களா தெரியலப்பா என்னது ராமச்சந்திரன் ஐயா உங்க ஆசீர்வாத் தான் ஓய்வு பெற்றுட்ட எல்லாரும் இருக்க ராதா தயாராஜன் கால விழுந்து இல்லையா என்ன தந்துட்டோம் இப்போ ரெண்டாயிரம் ஆறாயிரம் பேர் படிச்சதுல நாமும் ஒரு ஆள் படிச்சு அந்த மனதில் வந்த எண்ணம் இருக்கு அது மாதிரி நான் விரும்பாத நான் இவரை அழுந்த பொறையினாயின் ஒல்லார் முயக்கடை குடகையன் தாரி நான் என்னை விரும்பாத பெண்ணுடைய மார்பில் என்னுடைய மாலை பொருளுவதாக என்று சொன்னார் அப்ப என்ன விரும்பாத பெண்ணு தொடர்பு கொள்வது என்பது ஆண்மைக்கு என்பது இடுக்கு ஆரவனே அல்ல பேய் இது தமிழருடைய அறம் தமிழருடைய பண்பாடு தெரிய வேணாமா தெரிய வேணாமா முருகா முருகா ஆதலால் எனவே இப்பொழுது இவர் போயிட்டார் அது போல சுந்தர செய்தார் என்ன செய்தார் வாழ்க்கை வரலாறு தேவாரமான அடிமைதான் உங்க பாட்டு எழுதி அப்படியானால் நான் அடிமை அல்லன் என்பதை சாய்த்தாரந்தி நான் எந்த வினையும் செய்ய மாட்டேன் மனோரை ஒட்டி அறிஞர் அவ மனுஷன் அவர் அடியவர் அவர் சுந்தரர் அவர் நால்வரில் ஒருவர் என்ன பத்தி லட்சம் பேர் அதெல்லாம் நிரூபிக்கணும் வரலாற்றுல அப்படின்னு தெரிய வேணாமா அதெல்லாம் தெரிய வேணாமா எனவே இப்பொழுது அந்த கட்டுக்கோப்பு எடுது அதெல்லாம் பிறகு என்ன இப்படி போன பிறகு இந்த பெண் சடங்குபியாருடைய மகளார் என்னானார் ஒரே ஒரு பாட்டுல கேட்கிறார் ரொம்ப அற்புதம் அந்த கட்டுக்கோப்பு ஆனார் பித்தா பிரிச்சூடி கணவனாக இருந்ததுனால இந்த கணவராயி சுந்தரரியே நினைத்து நினைத்து நினைத்து நினைத்து ஒரு கால எல்ல வீடு வேறு அடைந்தாள் அப்படி முடிச்சு காட்டணும் இல்ல நான் அந்த விட்டுப்பிடி இது கட்டுக்கூப்பு முருகா அதுபோல இங்கு இந்த அடிவர் வந்தார் கூந்தல் இருந்து கொடுத்தார் உடனே எனவே இவர் கையில போனார் சரி மாப்பிள்ள வந்து என்ன ஆச்சு சாமி இந்த பொண்ணு கூந்தல் இருக்க உட்கார்ந்து இருக்கிறது என்ன ஆச்சு துக்குச்சி மூலையில் போய் உட்காருதா அங்க இருக்கிற பொம்மை நாட்டில இருந்த பார்த்து வந்தா மனுஷன் இப்படி போய் செஞ்சுட்டானே என்று சொல்லிட்டு சொல்ல ஏமா உனக்கு இந்த கதி வருமா அப்படின்னு இப்படி உட்காந்துதா என்ன ஆயிற்று அதை காட்டுகிறார் ஏதோ இப்பொழுது இவர் புத்தி பேரறிஞ்சார் ப்பொழுது மாப்பிளை வந்துவிட்டார் எங்க வீட்டுக்கு வந்து தொண்டனார்தமக்கரு சூழ்ந்திமையோர் துதி செய்ய இண்டை வாசடைமுடியார் எழுந்தருளி போயினார் பண்டு வார் குடற்கொடியை கைப்பிடிக்க மனக்கோலம் கண்டவர்கள் கண்களிப்ப கலிக்காமனார் புகுந்தார் அப்பதான் அவர் என்ன கேட்டா வளையப்பட்டி ஏ கே சிவராஜன் அடாரா செம்மமுடி அதெல்லாம் பாடவா அல்லவா மாப்பி வர்ற மாப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளா எல்லாம் வந்துட்டு இப்ப மாப்பிள்ள வந்துட்டாங்க மாப்பிள வந்து உட்கார் அடா அதெல்லாம் என்ன என்னைக்கு ஒளிமொழியில காட்ட போறான் போறான் மா பாவி நாம காட்டுவோம் ஏ இந்த குலமன்னு இப்ப என்னன்னு கேட்டா வந்தா வந்தவனே எல்லாம் வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க வந்தவன்னே மணமகள் சாப்பாடு எல்லாம் போட்டு பிரமா சாப்பாடு இலவன்னு அந்த காலத்துல மூட்டை மூன்று ரூபா விற்கிற காலத்துல இலவண்ணு நூறு ரூபா போடும் சிவசிவா அப்பெல்லாம் நூறுன்னு ஏப்பா எங்கயோ போகுதுன்னு அர்த்தம் நூறுங்குறது நாங்களே சொல்றோம் வேலைக்கு வந்த போது தெரியுமா போச்சு ஒன்பது ரூபா மடத்து வீடு ஒரு ரூபாய் ஒரே ரூபாய் போச்சு நாலு ரூபாய் போச்சு பி எஃப் மூணு நாலு ரூபா போச்சுன்னா மீது எவ்வளவு அறுபத்தி ரெண்டு ரூபா அடால அடா பொக்குஷம்ல பொக்குசம நம்பாங்க போச்சு மேடையில மூட்டை காலம் மூட்டை ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட இருக்காது எனக்கு தெரிந்தே பவுன் பதினாறு ரூபா விற்றுது பவுன் ஒரு ஒரு இது பவுன் வந்து பதினாறு ரூபாய் விற்றது பதினாறு ரூபா கிடைக்காதனால நாங்கெல்லாம் வாங்கல எங்க ஏது எங்களுக்கு பதினாறு இருந்தா நாங்க வந்து ரெண்டு மூட்டை நெல் வாங்கிவிடுவோமே சாமி ரெண்டு மாதம் சாப்பிடலாமே ஒரு மனை கணவன் மணியோடு இருந்து வாழ்ற நெல் வந்துடுமே அரிசி இருபத்தி நாலு மரக்கரிச்சு பன்னெண்டு மரக்கா அரிசி தேருமே அப்படியே இந்த வாய்மிங்கிற ஒன்னு இருந்தது சாமி போயே போட்டுது அந்த உடையவன் நிலம் வைத்திருக்க ஒன்று இருந்தது அந்த நிலத்தை உழுகுன்ற ஒன்றே அதனால தவிக்கிறான் இப்ப ஆமாமாமா எவனோ வச்சு வேட்டு விட்டுட்டு நல்லேன்னா உருப்படையோ முடியாது நானும் தொழிலாளி தான் உருப்பட முடியுமா என்ன உருப்பான் அவங்களே அதுதான் உழுவுறீங்க எவ்வளவு அதுல ஒரு பகுதியை சொன்ன மாதிரி கொடுத்தாதான் நாம உருப்பிடலாம் எனவே அது போல அந்த மாதிரி இருந்த காலத்துல சாப்பாடு போட்டாங்க தாத்தாங்க சாப்பிட்டு அப்படி வயது பொண்ணே அருமையா ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் படுக்கையெல்லாம் மாப்பிள்ளையெல்லாம் எப்படி இருப்பாங்க அருமையா போட்டு மட்டும் தனியாரே எல்லாம் எல்லாம் கொடுத்து எல்லாம் ரெண்டு தலைவானி மூணு தலைவெல்லாம் போட்டு அப்ப போய் யாரோ இந்த விஷயத்து சொன்னாங்க யார ஏன்னா பொண்ணு எல்லாம் பார்க்க முடியாது பொண்ணு இப்ப அது மாதிரி இருக்காங்க எப்படி தெரியும் சொன்னாதான் தெரியுமே தவிர தெரியாது போய் சொல்லிருக்காங்க என்ன சொன்னாங்க நீங்க ஏறத்தாழ ஒரு நாலு மைல வந்துகிட்டு இருப்பீங்க இங்க ஒரு செயல் நடந்தது இப்ப மாமா இல்ல அன்புடைய மாமனும் மாமியும் நீ மாமா அல்ல மாமிதான் இருக்கிறாங்க வரவேற்பு எல்லாரும் மச்சன் எல்லாம் கிடையாது ஒரே ஒண்ணு ஏகன் அநேகன் அல்ல ஏகன் தான் என்ன பண்றது ஒரே ஒரு பெண்ணு தான் சுற்றுத்தாரெல்லாம் சுத்தி சுற்றி வர்றாங்கள தவிர மாமா இல்லையே அன்புடைய மாமனும் இல்லையே அது நீட் சொன்னாங்க இப்படி வந்தது ஒரு அரியோர் வந்தார் கூந்தலை கேட்டார் உடனே மாமா அறிந்து கொடுத்தார் வந்தவர் யாருல்ல பெருமான ஏறி பூவன் மதிசூறி கால்டைய சுடரை பொடி பூசி அவர் உள்ளத்தை கவர்ந்தவர் எங்க உள்ளத்தில் வந்த நாங்களும் போயிருப்போம் நாங்க சாப்பாடு சாப்பிட்டு அதனால அவர் உள்ளத்தை கவர்ந்தவர் என் உள்ளம் கவர்கள் வந்தார் அது போல அவர் உள்ளம் கவர்கள் கேட்டார் கேட்ட உடனே அவருடைய உள்ளம் என்னாயிற்று இப்ப ரெண்டு விஷயம் ஒன்னு மாமனார் தான் வர இருந்த போது மாமனார் இப்படி ஆயிட்டார் இன்னொன்னு தான் மணக்க இருக்கிற பெண் எப்படி இருக்குது இப்படி இருக்குது சிவ சிவ எந்த நேர்மையான மாப்பிள்ளை கூட துள்ளாத மனமும் துல்லும் சொல்லாத கதைகள் சொல்லும் எங்க புத்தி விட்டு போகல சொல்லும் ஆனா இந்த மாப்பிள்ளைய என்ன உலகத்து மாப்பிள்ளை துல்லாத மனமும் சொல்லும் சொல்லாத கதைகள் சொல்லும் ஆனா இந்த மாப்பிள்ள எந்த மாதிரி மரபினுக்கு தரும் பரிசால் இங்கே வந்தனிந்த ஏயர் குலம் அன்னவனார் மற்ற அந்த சிந்தை நினைவறிய செயல் செறிந்தவர் வாழ் கேட்டருடி அங்கே கூட பாருங்க சிந்தை நினைவறிய செயவல் செறிந்தவர்பால் கேட்ட அறுபடி செறிந்தவர் ரொம்ப இன்றிமையாவது வேண்டியப்பட்டவங்க கேட்ட கேட்டிருக்காரு இந்த மாதிரி பொண்ணனுடைய கூந்தல் அறுபட்டுதுன்னா அதே ஒரு அபசகனும் அபசகனும் அப்படிலாம் நினைப்பாங்க அதனால ரகசியம் அப்படியே கேட்டு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப லேசா அந்த அறையில மாப்பிளம் அறையில ரொம்ப வேண்டியவங்களா இருக்கவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லி அவர் சொல்ல இவர் கேட்க அந்த ஒரே ஒலியில அப்படி காட்டணும் காட்டணும் யோகியதை இருந்தா காட்டலாம் இல்ல அல்லவா கேட்டருளி புந்தியினில் புனிதனார் அருள் போற்றி சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாய்க்கின் திறம் கேட்டு ஏ அப்பா இந்த ஒளி ஒளியில வந்து உடம்ப பிடிப்பான் சேக்கடார் உள்ளத்தை பிடித்தார் மணமகனாருடைய உள்ளம் எப்படி இருந்தது ஒலி ஒலியில உள்ளத்தை காட்டுறான கிடைய ஜெயக்கலாரு உள்ளத்தை காட்டுது அந்த மனமனாடு உள்ள என்ன செய்தார் புந்தியினில் மிக வந்து ஒவ்வொரு வரைக்கும் போனும் மனத்துல பெருமகிழ்ச்சி என்னையா கொண்ட கொல்ல போற மனைவி வந்து கூந்தல் அழிஞ்சு கிடக்குது அவங்க மாமா இப்ப எங்க வர்றதுக்கு முன்னே மாப்பிடை கூந்த உடனே நல்ல சவுனம் ஏது மாமனார கேப்பாட்டார் அப்படிமா நாலு பேர் ஆமா அவனுக்கு என்ன போச்சு இதெல்லாம் ஆனா புந்தியினில் மிக வந்து மன மகிழ்ச்சியா என்ன மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி தனக்கென்று வாய்க்க இருக்கிற மனைவி தாம் வருவதற்கு முன்னுமேயே தன்னுடைய தந்தையார் போன்றிருக்கவர்கள் அந்த பெண்ணுடைய அமைப்பெல்லாம் இறைவனிடத்தும் என்னுடைய அடியாரிடத்தும் இத்துணை பேரன்பு போன்றிருக்கிறார்களே இவ்வளவு திருவருள் வாய்ப்புடைய குடும்பம் அல்லவா இந்த குடும்பம் ால் மிகந்து மகிழ்சி அடைந்தார் மிக உவந்து புனிதனார் அருள் போற்றி இவருடைய அன்பையும் நினைத்தார் பெருமானுடைய திருவுருளை நினைத்தார் வந்தவர் நம்முடைய மாமா குடும்பத்தில் இறைவனே எளிவந்த கருணையினால் நடந்து வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்கிறார அப்ப இறைவன் அலாராள இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளீ கொங்கு மலர் பாதம் தந்தருள வந்தருளும் அங்க நரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானிப் பாடி நலந்தைகள பங்கையப்பூங் புனல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாயி வீடு வீடா தாந்திருவிடிய வைத்து நடந்தாவர்றா எனவே புனிதனார் அருள் போற்றி மீண்டும் சிந்தை தளர்ந்து இப்படியெல்லாம் மகிழ்ந்து திறம்போற்றினார் மீண்டும் அவருடைய உள்ளம் என்ன சிந்தை தளர்ந்து இங்கெல்லாம் நிக்கணும் இங்கேதான் நிக்கணும் ஏன்னா வரலாற்றிலேயே இந்த ஆழமானது மனமாராக சிந்தை தளர்ந்து இடத்துல எது வேணாலும் சொல்லலாம் இந்த அரிய காட்சி நடப்பதற்கு முன்னே நாம வந்திருந்தால் அந்த காட்சியை பார்த்திருக்கலாம் நம்ம கொடுத்து வைக்கல சிந்தை தளர்ந்து இங்க போய் சிந்தின தன்னுடைய வரப்போற மனைவியினுடைய கூந்தல் அதனால அழுதான் நாவலுக்கு பொருந்தும் குட்டிச்சோரா போனவன இங்க வந்து இது நூலடா நூல் அத்த பாட்டி கதை இல்லீங்களா மாமனார் வந்திருந்து இப்படி படித்து அரியவர் வர எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டாங்க நாமும் வந்திருந்தா அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கலாமே கிடைக்கும் மாமா அப்படியே அதுவும் தோருடைய செழியன் விடையேறி துவன் மதி சூடி காரோடைய சுழலை போயி அவர் வர இவர் செல்ல ஆடா ஞானசம்பந்த குளத்துங்களை கிடைச்ச அனுபவமும் நம்முடைய மாமாவுக்கு கிடைச்ச இப்படி ஒன்று அல்லவா இந்த புண்ணிய பாவம் கிடைக்கலையே சிந்தை தளர்ந்து சிந்தை தளர்ந்து சிந்தை தளர்ந்து பாட்டு அருள் செய்த திருவாக்கின் தீரங்கே அந்த இடத்தில் இந்த மாதிரி நினைச்ச உடனே தனக்கு அந்த பேரெல்லாம் கிட்டவில்லையே தமிழக மாமனாருடைய தரிசனம் இந்த வகையிலே அந்த அருள் அந்த புனித நோக்கில் அவர் சென்றிருப்பாரே அந்த வீடு வீரர் இந்த நிலையிலே சென்றிருப்பார்களே அந்த நோக்கில் அவர்களை பார்க்கலையே இதெல்லாம் சிந்தித்திருந்தது ஆனால் ஒில உடம்பதான காட்டலாம் வர்ற வார்த்தையே தான் காட்டுது ஆனா உள்ளத்தை காட்டுவது இலக்கியங்கள் உள்ளத்தை காட்டுவா முதல்ல முதல்ல மகிழ்ச்சி பெற்று அப்புறம் சிந்தை தளர்ந்து அப்பறம் உவந்து என்ன உந்து அருள் செய்த தெருவாக்கின் திறம் கேட்டு என்ன அருள் செய்தார் உன்னுடைய அந்த அன்பினை இந்த உலகமெல்லாம் தெரியும்படியாக காட்டினோம் என்று யாருக்கு சொன்னாங்க அன்புடைய மாமன் இந்த மாமாவை கிடைச்சது அப்படிப்பட்டவருடைய மகளார் நமக்கு மனைவா வாய்க்கிறார் அப்படிப்பட்டவருடைய மனைவியார் நமக்கு மாமியும் நீ அப்படி பெருடைய சுற்றத்தார் ஒப்புடைய சுற்றமும் ஓரூரும் நீ இதனால் மனமகிழ்ச்சி அடார பாடலுக்கு உரை பாடலுக்கு உரையெல்லாம் பண்பாட்டு உரைகளாக அமைந்திருக்கின்றன அடிமைத்திறத்தினுடைய உரைகளாக அமைந்திருக்கின்றன அதுதான் சேகரா பெரிய சிந்தை தளர்ந்துன்னு எத்திய அறிக்கையத்தில் வருது மனமும் வந்துங்கிறது இந்த சொல் எங்கெங்க வருது ஆனால் இந்த இடத்தில் சிந்தை இந்த இடத்தில் மனமும் வந்து இதற்கு தனித்தன்மை தனித்தம் முருகா முருகா சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாய்க்கின் திறங்கேட்டு மனந்தளரும் இடர் நீங்கி அந்த துணுவெல்லாம் வானவர் நாயகர் அருளால் புனை இந்த மலர் குடல் வெற்ற பூங்குடியை மனம் புனந்து இது வரைக்கும் சஸ்பென்ஸ்ல வச்சிருந்தார் ஒண்ணு இப்பதான் சொல்ற பாருங்க அதெல்லாம் சஸ்பென்ஸ் அப்பயே வைக்க தெரியுது ஏன் இப்ப கல்யாணம் பண்ணும் போது இந்த அப்பா வந்து இந்த மாதிரி தனக்கு உள்ள பொருளை தவறாமல் கொடுத்த அந்த அப்பாவுக்கு மோஷத்தையே கொடுத்தார் அப்படிப்பட்ட பெரியவர் இந்த கூந்தலையும் கொடுக்க கூடாதோ அப்படின்னு கொடுத்த கேட்டான மக்கு பயல உனக்கு தெரிஞ்சது எங்க பெருமானு தெரியாது எப்ப அவர் அந்த முத்தி பேரு அப்பா கொடுத்தாரோ அப்பவே பின்னி போட்ட கூந்தல் வந்துட்டு அப்படின்னா அப்படியோ உனக்கு இப்பதான் சொன்ன சஸ்பியே வந்துட்டு அப்போ அந்த கூந்தல் அந்த அரியவரை வணங்கும்பொழுது எப்படி இருந்ததோ அதே போல் வளைவு நெளிவு மனம் குணம் எல்லாம் நிறைந்தது எனவே அந்த மாணவநாயகர் அருளால் பொனிந்த மலர் குடல் பெற்ற பூங்கொடியை மனம் புனைந்து தனம் பொழிந்து பெருபதுவை உலகலாம் தலம் திறப்ப தனம் இனம் பெருக தம்முடைய எல்மூதூர் செந்தழிந்தார் என்ன பண்ணார கொண்டு வந்த தனத்தை ஊர்னா இந்த மாதிரி கஞ்சாருல இருக்கணும் பெருமான வந்து இந்த மாதிரி செய்தார் என்று சொல்லிவிட்டு அந்த மனைவியினுடைய கைகோக்கும் போதெல்லாம் அடியவருக்கு அரும் பெண் அடியவருக்கு இந்த பெண் அழுவும் இல்லை அழவே இல்லை அப்பா கூட வணங்கிட்டது அந்த அடியவர் கேட்டார் உடனே அடி கொடுத்தார் மிகுந்த மகிஷ்யம் நடக்குமா நம்மளு நடக்குமா செயற்கு அறிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்க செய்களாக நடக்குமாங்கிறதுக்கு அரிய செய்ய முடியாது சிறியர் நடக்கும் என்பதுதான் செயற்கு அறிய செய்வார் பெரியர் அதனாலதான் அறுபத்தி மூணு ஒருத்தர் டக்குமான்னா அறுபத்தி மூணு ஒருத்தர் வேண்டியதுல ஒன்னு ஒன்னு என்னோட சித்தம் உட்காரியா என்னைக்கு வந்து உங்க பேர் மானக்கஞ்சார உட்காரு உட்காருங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு புடலாங்க செயற்க செய்வார் பெரிய சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாய்க்கின் திறங்கேட்டு மணந்தாளரும் இடர் நீங்கி வானவர் நாயகர் அருளால் புனைந்த மலர் குடல் பெற்ற பூங்கொடியை மனம் புணந்து விடியற் கால கல்யாணம் மாமா இல்ல ஆனா வீடு பேரறிந்தார் அவருடைய ஆசி இருக்குது நீ படம் அப்படி வச்சிருப்பாங்க ஆமா வாழாத வாழ்வா இந்த வீட்டுல அவங்க காணாத பெரும்பேரா இந்த வீட்டுல வேறு பேரே அறிந்துட்டார்கள் சிறப்பென்னும் செம்பருள் கண்டாரில்லை என்று சொல்லி அவருடைய ஆசீர்வாதம் இருக்கு அதனால அந்த பெருபதிவை தனம் பொழிந்து பெருவதிவை உலகெல்லாம் தலைமம் பெறப்ப பெருக தம்முடைய எயில் மூதூர் செந்தணிந்தா கதையை எப்படி முடிகிறார் பாருங்க பாட்டு வந்தார் மறுநாள் காலில் கல்யாணம் ஆயிற்று வரவேற்ப முடிந்தது வரவேற்பெல்லாம் முடிந்தது மத்தியானம் சாப்பாடு ஆயிற்று எல்லோருமாக இப்பொழுது எங்கே மணமகனார் வீட்டுக்கு சென்றார் மனமோனார் வீட்டுக்கு சென்ற இனிதான் அந்த பெண்ணுக்கு மனையரம் காதை மனையரம் படுத்து மனையரம் படுத்தல் அருமையான தமிழ்சொல் சிலப்பதிகாரத்தில் தான் இருக்குது மனையரம் பா அதுக்கு எவ்வளவோ பொருள் ஆனா எல்லாவற்றையும் அடைக்கி மனையரம் படுத்தல் பாத்தான் நல்லதாச்சே இது தமிழாயிற்று அந்தாச்சி நின்னாச்சி இது மக்கள் தமிழ்ன்னு சொல்றானி மகாபால் மனையற்படுத்தல் அல்லவா தமிழ் ஆகவே அந்த மணமக்கள் எல்லாம் சென்று அங்கே ஒரு மகள் கூந்தல் தன்மை வறுவை நாள் ஒருவர் கீந்த பெருமையார் தன்மை போற்றும் பெருமை என்னளை விற்றானி இப்படி இருக்கிற மானக்கஞ்சாருடைய அந்த பெரிய வரலாற்றில் அதனுடைய தன்மையெல்லாம் சொல்வதற்கு எனக்கு எண்ணப்பா முடியும் பெருமானுக்கு தெரியும் அந்த அறிவருக்கு தெரியும் இடையில இருக்கிற எனக்கு என்ன தெரியும் என்கிறார் சேர்க்கிறார் இவ்வளவு சொல்லிவிட்டு இனிமே நாம் அடுத்த திங்களிலே மறிவிய கமரில் புக்க மாவடு விடேல் என்ன மாவடு விடேல் என்னோசை உரிமையால் கேட்க வல்லார் இனி உரை கருற்றாம் இனி அடுத்த திங்களிலே அறிவா தாயருடைய வரலாற்றை சிந்திக்கிறோம் சொன்னார் இப்படிப்பட்ட அருமையான நீண்ட நிறைய கருத்துக்களை எல்லாம் சிந்தனை செய்வதற்கு நம்முடைய பயந்து மன்றத்தை நிறுவியும் அவர்களும் உடன் எழுந்தருளையும் நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற இந்த திருவிடி நான் மீண்டும் மீண்டும் அணுகிக் கொள்கிறேன் வந்திருக்கின்ற பெருமக்கள் தாய்மார்களுக்கெல்லாம் வணக்கம் கூறியா